وَفُرْقَانَهُ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَلَتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ وَلَا تَكُونُوا كَالَّذِينَ تَفَرَّقُوا وَاخْتَلَفُوا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْبَيِّنَاتُ واولئك لهم عذاب عظيم صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الشيطان قد ائس ان يعبده المصلون في جزيره العرب ولكن في التحريش بينهم صدق النبي صلى الله عليه وسلم طواه مسلم الا فحولهم கோடி சிறுத்திகளை படைத்து அவற்றையெல்லாம் வினாடிக்கு வினாடி ரட்சித்து பரிபாலித்துக் ரப்புல் ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதிநபி முஹம்மது யூஸ்பா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக யாரெல்லாம் வரலாறு நெடுகிலும் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவிற்கு வருகை தந்து அல்லாவுடைய இந்த மாளிகையிலே இலத்திக்காவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹு தாலாவை அங்கே பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரையில் அது சர்வதேச முஸ்லிம் சமுதாயமாக இருக்கலாம் இலங்கை முஸ்லிம் சமுதாயமாக இருக்கலாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் இரண்டு முக்கியமான அடிப்படையான சவால்களை பிரச்சனைகளை முஸ்லிம் சமுதாயம் தற்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான சவால் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தீட்டுகின்ற சதி திட்டங்கள் இஸ்லாத்தை கருவறுப்பதற்காக முஸ்லிம்களை இந்த உலகத்திலிருந்து துடைத்து அறிவதற்காக அவர்கள் மிக பயங்கரமான சதி திட்டங்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாளாங்கம் அவர்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குறிவைத்ததாக இருப்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு சவால் இந்த சவாலிலிருந்து எப்படி நாங்கள் விடுதலை அடையலாம் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் சண்டைகள் சச்சரவுகள் குதர்க்கங்கள் பிளவுகள் இது ஒரு மாபெரும் சவாலாக ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதை நாங்கள் அன்றாடம் பத்திரிகைகளை படிக்கின்ற பொழுதும் கேள்விப்படுகின்ற சம்பவங்களின் பொழுதும் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அருமை சகோதரர்களே இப்படியான பயங்கரமான இரண்டு முக்கியமான சவால்கள் இன்று எமது கவனத்தை ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிரிகள் என்னையெல்லாம் மட்டும் தட்டி எம்மை இந்த உலகத்திலிருந்து துடை தெரிவதற்காக வேண்டி பயங்கரமான சவால்களையும் சதித்திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே ஆயிரம் குளவுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகி வருவது மிகவும் கவலை தருவதாக இருக்கிறது அரசியலுக்காக இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக சொத்துக்களுக்காக சுகங்களை அடைந்து கொள்வதற்காக பதவிகளை அடைந்து கொள்வதற்காக என்று பல்வேறு காரணங்களுக்காக முஸ்லிம் சமுதாயம்னப்பட்டு சண்டையிட்டுக் கொண்டு மற்றவர்கள் அந்நிய சமுதாயங்களுக்கு முன்னால் கூட தங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரதிருஷ்டமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியார்களே இவ்வாறு நாங்கள் எங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு குதர்க்கம் செய்து பிளவு பட்டிருப்பதானது எங்களுடைய இஸ்லாத்தையே குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி இருக்கிறது ஒருமுறை ரசூல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் ஏனென்றால் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற உறவு பழுதுபடுமாக இருந்தால் அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கின்ற உறவு மோசமான ஒரு கட்டத்தை அடையுமாக இருந்தால் மத்தியிலே இருக்கின்ற உறவு முடியுமாக இருந்தால் அது சிறைத்துவிடும் தலையை சிறைப்பதை மொட்டையடிப்பதை நான் கூறவில்லை அது மார்க்கத்தையே மொட்டையடித்துவிடும் சிறைத்துவிடும் என்று சொன்னார்கள் சாதாரணமான இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பகைமையானது இஸ்லாத்தையே சிரைத்துவிடும் மழுந்தடித்துவிடும் இஸ்லாத்தையே அழித்துவிடும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற குழுக்களுக்கிடையில் கட்சிகளுக்கிடையில் இயக்கங்களுக்கிடையில் இருக்கின்ற பயங்கரமான மோதல் பயங்கரமான பிளவு இஸ்லாத்தை எந்தளவு தூரம் அளிக்கும் துவம்சம் செய்யும் நாங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரிகளே எமதுக்கு எதிரிகள் எங்களுக்கு எதிராக பயங்கரமான சதித்திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்க அவற்றை பற்றிய எந்த விதமான அக்கறையும் கரிசனையும் இல்லாமல் நாம் முழுக்க முழுக்க எமது உள்வீட்டு பிரச்சனைகளிலே எமது அன்றாட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை தூக்கி பிடித்துக் கொண்டு அவற்றிலே எமக்கு மத்தியிலே இரக்கங்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதனை விடவும் பெரிய புரதிஷ்டம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது இரண்டு பேருக்கு இடையிலான சர்ச்சை சண்டையானது மார்க்கத்தையே சிறைத்துவிடும் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இரண்டு இயக்கங்களுக்கிடையிலே ஜத்துக்களுக்கிடையிலே இரண்டு ஊர்களுக்கிடையிலே இரண்டு சாராருக்கிடையிலே முரண்பாடு நிலவுவது என்பது எவ்வளவு பயங்கரமான விளைவை தோற்றுவிக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரிகளே பெரியார்களே முஸ்லிம் சமுதாயத்தின் பலம் சக்தி பல அம்சங்களிலே தங்கியிருக்கிறது முதலாவது அதனுடைய ஈமானுடைய சக்தி ஈமான் பலமாக இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்தவர்களாக மாற முடியும் ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين நீங்கள் பலஹீனப்பட்டுவிட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் சிறந்தமானவர்கள் உயர்ந்தவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ஈமானுடைய பலம்ங்களை சிறந்தமானவர்களாக அது உத்தமானவர்களாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை அது ஈமானுடைய பலம் இரண்டாவது முஸ்லிம் சமூகத்தின் பலம் ஐக்கியம் என்ற பலம் ஒற்றுமை என்ற பலம்டந்தன் கொடிய இன்னொரு இணைந்து கொள்கின்ற பொது நாம் தனிமையில் இருப்பதனை விடவும் எமக்கு சக்தி பலம் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் அல்லாஹு தாராவுடைய கை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று குரானிலே அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் ஒற்றுமை ஒரு அசாதாரணமான பலம் முஸ்லிம் சமுதாயத்தினே முஸ்லிம் சமுதாயத்தின் பலம் இருக்கிறது அது முஸ்லிம் சமுதாயத்துக்கு அற்புதமான ஒரு சக்தியையும் பலத்தையும் கொடுக்கிறது எப்போது முஸ்லிம் சமுதாயம் பிரிந்து போகிறதோ அந்த நேரத்திலே அவர்கள் எதிர்களுக்கு முன்னால் தோற்றுவிடுவார்கள் குரானிலே அல்லா சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சரிக்கைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் குதர்க்கம் செய்ய வேண்டாம் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் நீங்கள் தோல்வி காண்பீர்கள் மாத்திரமல்ல உங்களுடைய பலம் உங்களுடைய தனித்துவம் உங்களை பற்றி மற்ற சமுதாயங்கள் வைத்திருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் இழக்கப்பட்டுவிடும் என்று குரானிலே தெளிவாக சொல்லிக்காட்டுகின்றான் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லீம்கள் இவ்வளவு பூரம் அவமானப்பட்டு அடிமைப்பட்டு உரிமைகளை இழந்து கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு முதலாவது காரணம் ஈமானிலே இருக்கின்ற பலகீனம் இரண்டாவது முக்கியமான காரணம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சந்தைகளும் சச்சரவுகளும் பிளவுகளும் ஒருவர் இன்னொருவரை எதிரிக்கு காட்டிக் கொடுப்பது சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெரிதுபடுத்தி பிளவுபட்டு இருப்பதுதான் அடிப்படையான காரணம் என்பதை குரானுடைய வசனத்தினுடைய வெளிச்சத்திலே இருந்த சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே இழுபறிகளை வேண்டாம் நீங்கள் தோல்வி காண்பீர்கள் எதிர்களுக்கு முன்னால் தோற்று போவீர்கள் உங்களுடைய சக்தியும் பலமும் உங்களுடைய தனித்துவமும் இழக்கப்பட்டுவிடும் என்ற குரவானிலே தெளிவாகவே அல்லாமு தாலா சொல்லுகிறான் இன்று முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி விடுக்கப்படக்கூடிய பயங்கரமான சவால்கள் மியன்மாரிலே கொலை சிரியாவிலே பயங்கரமான கொலை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானிலே ஈராக்கிலே இப்படியாக ஒரு நாளைக்கு சராசரியாக முன்னூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் சராசரியாக கொலை செய்யப்பட்டும் கூட குரல்களை எழுப்ப முடியாமல் இருப்பதற்கான காரணம் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு இருக்கிறோம் ஒருமித்த கருத்தை பலமாக தைரியமாக நின்று மொழிவதற்கு முடியாமல் இருக்கிறது அந்நிய வல்லரசுகளுக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக சாயம் போனவர்களாக மதிப்பிழந்தவர்களாக வாழ்வதற்கு காரணம் நாடுகளாக பிரிந்து விட்டோம் இயக்கங்களாக பிரிந்து விட்டோம் சங்கங்களாக பிரிந்து விட்டோம் அற்பமான விடயங்களுக்காக வேண்டி சுய வைத்து நாங்கள் பிரிந்திருப்பதன் காரணமாக ஒருமித்த குரலாக இருந்து எவது சக்தியையும் பலத்தையும் வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு நாங்கள் மாறிவிட்டோம் நீங்கள் சண்ட இட்டுக் கொள்ள வேண்டாம் சத்தோ நீங்கள் தோல்வி காண்பீர்கள் உங்களுடைய தனித்துவம் இழக்கப்படும் என்று தெளிவாகவே குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய தோல்விக்கும் பின்னடைவுக்கும் நாங்கள் வேறு காரணங்களை தேட வேண்டிய அவசியம் கிடையாது முதலாவது காரணம் இமான இருக்கின்றம் அல்லாஹு தாலாவை வைக்க வேண்டிய இடத்திலே பணத்தை வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலாவை வைக்க வேண்டிய இடத்திலே எமக்கு இருக்கின்ற தனிப்பட்ட பலஹீனங்களை வைத்திருக்கிறோம் மனோ இச்சைகளை பணத்தை அதிகாரத்தின் மீது கொண்ட மோகத்தை வைத்திருக்கிறோம் அதனால் குட்டிச்சுவராக மாறி இருப்பது நாம் மாத்திரமல்ல நாம் சார்ந்திருக்கின்ற முஸ்லிம் சமுதாயமும் தான் அருமை சகோதரிகளே பெரியார்களே இமானுடைய பலஹீனம் எமக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒற்றுமை பலஹீனப்பட்டிருப்பது எமது பின்னடைவுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது இஸ்லாம் என்றாலே சண்டை மார்க்கம் மற்றவர்களோடு குவர்க்கம் செய்பவர்களுடைய மார்க்கம் மற்றவர்களோடு அவர்கள் ஒழுங்கி போக மாட்டார்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அவர்கள் கொலைகளை செய்து கொள்வார்கள் அவர்கள் எந்த மோசமானவர்கள் என்றால் அவர்கள் பள்ளிவாயில்களுக்கு கூட கொலைகளை செய்து கொள்வார்கள் அவர்களுடைய பள்ளிகளின் மீது கூட மரங்களை வெட்டி போடுவார்கள் அவர்களுடைய பள்ளிகளையே அவர்கள் உடைப்பார்கள் அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையற்றவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று மற்றவர்கள் கூட ஏளனமாக அகௌரவமாக மிக மோசமாக விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் எமது சமுதாயத்தை மாற்றிவிட்டோம் சகோதரர்களே இஸ்லாம் என்பது உலகத்திலே இஸ்லாபிக்க விரும்புவது சண்டையோ சச்சரையவோ யுத்தத்தையோ பிணவையோ அல்ல இஸ்லாம் உலகத்துக்கு வந்ததன் நோக்கமே சாந்தி சமாதானம் ஐக்கியம் அல்லஹு தாலா சகாபாக்கரை பார்த்து சொல்லுகின்றான் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இது நீங்கள் ஜாக ஒருவர் ஒருவரை எதிர்த்து கொண்டு வாழ்ந்தீர்களே உங்களுடைய இடையிலே பிணைப்பை அல்லாஹு தாலா உண்டு பண்ணி தந்தானே அதனை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீர்கள் காரணம் நீங்கள் கோத்திர உள்ளவர்களாக இருந்தீர்கள் நீங்கள் நிறத்தை இவைத்து மொழியை இவைத்து பிரதேசத்தை வைத்து கோத்திரத்தை வைத்து உங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டுக் கொண்டிருந்தீர்களே அப்படியான உங்களுக்கு மத்தியில் இருந்த இந்த முரண்பாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து உங்களை எல்லாம் இஸ்லாம் என்ற கொடியின் கீழ் அல்லாஹு தாலா ஒற்றுமைப்படுத்தி உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சஹாபாக்களை நோக்கி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் மினன்னார் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் சண்டிட்டுக் கொண்டிருந்தீர்கள் யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தனோதர்களே ஒற்றுமையாக இருப்பது என்பது அல்லாஹுடைய வெளிப்பாடாக இருக்கிறது நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் இஸ்லாம் சாந்தியின் சமாதானத்தின் மார்க்கம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமே சந்திக்கின்ற பொழுது அத்தலாம் அழைக்கும் என்று சொல்லுகின்றான் உன் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நீ எந்த இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் நீ எந்த ஜமாதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் எனக்கும் உனக்கும் இடையிலிருக்கின்ற ஒரே ஒரு உறவு நாம் ஒரே குரானை ஏற்றிருக்கிறோம் ஒரே கபிலாவை நோக்கி நாங்கள் தொழுது ஒரே நபியை ஏற்றிருக்கின்றோம் நாங்கள் ஒரே தியாமத்தை விசுவாசித்திருக்கின்றோம் எமக்கு மத்தியிலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நானும் நீயும் சகோதரன் உனக்கு உன்னோடு சண்டை பிடிப்பதற்கு நான் உன்னை சந்திக்கவில்லை அசலாமும் அழைக்க உன் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்றுதானே சொல்லுகின்றோம் சலாம் கொழுக்கின்ற பொழுதும் அசலாமும் என்று பக்கத்தில் உள்ளவரை நோக்கித்தானே சொல்லுகின்றோம் இஸ்லாம் சாந்தியின் மார்க்கம் சமாதானத்தின் மார்க்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டு பேருக்கிடையிலே சண்டையோ சச்சரவோ வருவதை அது ஒரு பொழுதும் ான்லாத்தைண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் சண்டை பிடிப்பார்களா சச்சரவு படுவார்களா அற்பமான விடயங்களுக்காக இல்லை அவர்களுடைய விடயம் எப்படி இருக்கும் இஸ்லாத்தை ஏற்ற மாத்திரத்திலேயே அவர்கள் சாந்தி சமாதானத்தின் பாதைகளுக்குள் நுழைந்து விடுவார்கள் என்று குரான் சொல்லுகிறது எண்ணத்திலே சாந்தி பேச்சிலே சமாதானம் செயல்பாட்டிலே ஒற்றுமை இதுதான் ஒரு முஸ்லிமின் அடையாளம் அவன் எடுத்த மாத்திரத்திலெல்லாம் மற்றவர்களோடு சண்டை பிடிக்கின்றான் என்றால் குதர்க்கம் செய்கின்றான் என்றால் மற்றவர்களை எதிரிகளாக பார்க்கிறான் என்றால் மற்றவர்களை ஒதுக்கி வைக்கின்றான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே இஸ்லாம் சரியான ஒரு ஜோதியாக பிரகாசிக்கவில்லை என்பது அர்த்தமாகும் அருமி சகோதரர்களே அல்லாஹாலா என்ன சொல்லுகின்றான் தான் நாடியவர்களைத்தான் சாந்தியின் வழிகளுக்குள் அவன் நடாத்திக் கொண்டு போகின்றான் என்று குருவான் சொல்லிக் காட்டுகிறது ஒரு முஸ்லிம் சகோதரனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய நாங்கள் இரண்டு பேரும் ஒரு கொள்கைக்காக வேண்டி இணைந்திருக்கின்றோம் உலகத்தில் இருக்கின்ற அசத்தியத்தை ஒழிப்பதுதான் எமது பொதுக்குறிக்கோளாக இருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற அற்றூலியங்களை அநீதிகளை இருட்டுக்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்னையும் உலகத்திலே அல்லாஹு அனுப்பி வைத்திருக்கிறான் என்றே பகைமை இல்லை குரோதம் கிடையாது அவன் எப்போதும் தாழ்ந்து சமாதானத்தோடு தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான பண்பு எந்தளவு தூரம் ஒரு முஸ்லீம் அவளுடைய பண்பு இருக்கும் என்றால் குரானிலே அல்லா சொல்லுகின்றான் குதர்க்கத்தையே அடிப்படையாக கொண்டு யாராவது பேச வந்து சாந்தி சமாதானம் என்ற சொல்லை சொல்லியே அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து விடுவார்கள் அவர்கள் சந்தைக்கும் சச்சரவுக்கும் விருப்பமற்றவர்கள் என்று மூமிங்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அருவி சகோதரிகளே பெரியார்களே ஒரு முஸ்லிம் உடைய நாவு அவனுடைய கரம் அவனுடைய ஏனைய உறுப்புகள் அனைத்தும் அவனுக்கு தரப்பட்டிருப்பது மற்றவர்களை சாந்தியின் வழியில் அழைப்பதற்கு அல் முஸ்லிம் மண் சலிம் அல் முஸ்லிமூன மின்ஹி வயதி உண்மையான முஸ்லிம் யார் அவனுடைய நாவில் அவனுடைய கரங்களில் இருந்தும் ஏனைய பெறுவார்கள் அவன் மற்றவர்களுக்கு ஏக்க மற்றவர்களை திட்டமாட்டான் மற்றவர்களை நையாண்டி பண்ண மாட்டான் பற்றி அவதூறு சொல்ல மற்றவர்களோடு கோல் பேச மாட்டான் நாவிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த ஒரு தீங்கான காரியங்களும் மற்ற முஸ்லிம்களுக்கு அவனுடைய நாவிலிருந்து வெளிவர மாட்டார் மில்லி வயதிகி அவனுடைய நாவு மாத்திரமல்ல அவனுடைய கரத்தினாலும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் அவன் விளைவிக்க அவன் பேனாவினால் மற்றவர்களை தூசித்து எழுத மாட்டான் தன்னுடைய கையை பிரயோகித்து தன்னுடைய கையை பிரயோகித்து மற்றவர்களுக்கு அடிக்க மாட்டான் அவன் தான் முஸ்லிம் இந்த போதனைகள் எந்தளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடைமுறையில் இருக்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் அருமை சகோதரர்களே பெரியார்களே இஸ்லாத்தின் நோக்கமே சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சொல் சாந்தி சமாதானம் என்ற சலாமன் என்ற சொல்லிருந்து பிறக்கிறது அழகு திருநாமங்களிலே ஒன்றாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியார்களே சாந்தி சமாதானம் ஒற்றுமை என்ற குறிக்கோளை அடைவதற்கு சகல ஏற்பாடுகளையும் இஸ்லாம் செய்திருக்கிறது புறம் பேச வேண்டாம் கோல் சொல்ல வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் உழவு வேலை பார்க்க வேண்டாம் கெட்டப்பட்ட பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம் மற்றவர்களை வேண்டாம் புரிந்துணர்வு தேவை என்றெல்லாம் சொல்லி இருப்பதற்கான காரணம் அவையெல்லாம் மனித சமுதாயத்தை பிளவுபடுத்தும் இரண்டு சகோதரர்களை பிரித்துவிடும் என்ற காரணத்தினால்தான் அவற்றினுடைய பாதகமான விளைவுகளை அல்லாஹு தாலா நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமே சந்திக்கின்ற பொழுது என்ன என்ன காரியங்களை செய்ய வேண்டும் முதலாவது அழைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மைக்கும் சொன்னால் முப்பது நன்மை என்று சொன்னார் முறைத்து பார்ப்பது அல்ல வேதனம் செய்வது அல்ல சபசு முக்கத்தை வதிகி அகைக்க சதகா முகத்தை பார்த்து கூப்பதும் ஒரு சதக்கா என்று சொன்னார்கள் கண்மணியான ஊர்வாரியாக பிரிந்திருக்கிறோம் சலாம் சொல்லுகின்ற பொழுதும் அவர் என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவரா என்று பார்த்து கொள்கின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் மிக மோசமான ஒரு பழக்கம் அலாமன் அரசு அவர்கள் சலாத்துக்கு சொன்ன வரைவிலக்கணுன்னு ஒழுக்க அறிமுகமானவர்கள் அறிமுகமாகாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்து புன் ஒருவர் கூட்டுக் கொள்ளுங்கள் இரண்டு பேர் சந்திக்கின்ற பொழுது கையிலாக கொடுங்கள் அவர்கள் கைகளை பிரிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய திருபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன ஹதிசிலே ரசூல் சல்லாஹு அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் சண்டை பிடிக்கின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் ஒற்றுமையின் மார்க்கம் மிக நீண்ட பிரிவுக்கு பின்னால் இரண்டு சகோதரர்கள் அவர்கள் யாராக இருக்கலாம் சந்திக்கின்ற பொழுது கட்டி தழுவி செய்வது என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு சுண்ணா நாங்கள் எத்தனை பேர் அதனை கடைபிடிக்கிறோம் உள்ளத்திலே புரோதம் வளரக்கூடாது வஞ்சகம் இருக்கக்கூடாது மற்றவர்களை பற்றிய தப்பிப்பிராயம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி காட்டி தருகின்ற அருமையான வழிகாட்டல்கள் எந்த மதத்திலே இருக்கிறது எந்த பாடசாலையிலே கட்ட கொடுத்தார்கள் இஸ்லாம் ஒரு முஸ்லிமையும் இன்னொரு முஸ்லிமையும் பிணைப்பதற்கான எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாலங்களை எங்களுக்கு கட்டத் தருகிறது அது எந்த மார்க்கத்திலும் இல்லை ஒரு சகோதரனை பார்க்கின்ற பொழுது இன்முகத்தோடு பார்ப்பாயாக தலாம் சொல்லுவாயாக கட்டி தழுவாயாக அவருடைய கையை பிடித்து குடுக்குவாயாக ஏன் அவற்றை சொல்ல வேண்டும் தொழுகையினுடைய நோக்கத்தை பாருங்கள் தனித்து ஒருவன் வீட்டிலே தொழுவதனை விடவும் ஜமா தொழுகின்ற பொழுதும் இருபத்தி மடங்கு நன்மை பள்ளிவாயலை நோக்கி அவன் ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்கின்ற பொழுதும் அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது அவருடைய பள்ளி வாயிலுக்கு மக்கள் வந்துவிட்டால் கையிலே ஒரு இரும்பு தடியை எடுத்துக்கொண்டு அந்த தப்புகளிலே யார் இடைவெளிகளை விட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை தட்டி தட்டி இறுக்கமாக நில்லுங்கள் எப்படி ஒரு கட்டிடத்திலே செங்கற்களை வைத்து அங்கு சீமந்தி போட்டு இறுக்கமாக கட்டுவார்களோ அது போன்று உங்களுடைய வைத்துக் கொள்ளுங்கள் என்று கடுமையாக எச்சரிப்பார்கள் விடைவெளிகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் விடைவெளிகளுக்குள்ளால் செய்தான் புகுந்து விடுவான் என்று சொல்லுவார்கள் இது ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சமுதாயத்தை நோக்கி விடுத்த கட்டளை இருபத்தி மடங்கு நன்மை யாரெல்லாம் வீட்டிலே தொழுகிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு நான் எனது சகாபாத்தலை அனுப்பி அந்த வீடுகளை தீயிடுவதற்கு நெருப்பு பெற்று வைப்பதற்கு நான் விரும்புகின்றேன் என்ற சூழலாகி சல்லா அலிசல் மகன் சொன்னார்கள் ஐக்கியம் எப்படியெல்லாம் வர வேண்டுமோ அதற்கான சகல ஏற்பாடுகளையும் இஸ்லாம் செய்திருக்கிறது தொழுகையிலே நோன்பிலே ஹஜ்ஜிலே ஜிம்மாவுடைய தினம் சின்ன சின்ன பள்ளிகளை விட்டுவிட்டு பெரிய பள்ளியை நோக்கி வர வேண்டும் பெருநாளுடையத்திலும் பள்ளி வாயிலே தொழுவது மாத்திரமல்ல திடலிலே தொழுவது என்பதும் சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு விஷயம் எந்த லோக்கென்றால் அஹ் அவாறு சொன்னார்கள் நீங்கள் மைதானத்திலே தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற வயது போன பெண்களையும் கூட அழைத்து வாங்க பெண்கள் கூட அங்கே வருவார்கள் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று காரணம் நீங்கள் எல்லோரும் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான இன்னும் ஒரு ஏற்பாடு அரபாவுடைய மைதானத்திலே முசலிஃபாவிலே கருப்பன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இலங்கையன் அமெரிக்கன் என்ற எந்த வேறுபாடும் மாச்சரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு முஸ்லிம் சமுதாயம் ஐக்கியப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது பொறுமையாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் கனிவாக பேச வேண்டும் என்றெல்லாம் சொன்னப்பட்டதற்கான காரணம் சமுதாயத்தின் ஒற்றுமை மிக முக்கியமானது வியாபாரம் காட்டி ஓட வேண்டாம் அல்லாஹுடைய அடியார்களான சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்கள் அல் முஸ்லிம் அப்புல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமின் சகோதரன் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற அதே சொல்லு அலி பிரயோகித்திருக்கிறார்கள் சகோதரர்கள் என்ற குரானிலே இன்னும் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமை சகோதரிகளை பெரியார்களே எந்த மனிதன் சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றன அவனுக்கு எதிராக வாழேந்தி போராட வேண்டும் என்று குரான் சொல்லிக்கொண்டிருக்கிறது சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு சாரார் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம் சமுதாயமே நீ கை கட்டி பார்த்துக் கொண்டிருக்க சமுதாயத்துக்கு அல்லா கட்டளை நீங்கள் உடனடியாக சென்ற அந்த இரண்டு பேருக்கும் இடையிலே சாந்தியை சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவது சமுதாயத்தின் கடமை படித்தவர்கள் உளமாக்கல் சமுதாயத்தின் புத்திஜீவிகள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது எப்படியாவது முயற்சித்து அந்த இரண்டு குழுக்களுக்கிடையிலே சமாதானத்தை ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இரண்டு சாரார் தண்டையிட்டுக் கொண்டு முரண்பட்டுக் கொண்டிருந்தால் அது சமுதாயத்தை சிரைத்துவிடும் பாடாக்கிவிடும் நாசமாக்கிவிடும் என்று ஏற்கனவே ரசூல் லாஹி சொல்லு மகள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லா சொல்லுகின்றான் இரண்டு சாரார் பூமிங்களுக்கு மத்தியிலே இருப்பவர்கள் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே சமாதானம் செய்து வையுங்கள் உள்ள தீ தபுகை நீங்கள் சமாதானம் செய்தி வைக்க போன சந்தர்ப்பத்திலே ஒரு சாரார் சமாதானத்துக்கு விருப்பம் இல்லை அவர்கள் அத்துமீறார்கள் அத்துமீறுகிறார்கள் என்றால் நீங்கள் அத்துமீறுகின்ற சமாதானத்துக்கு வருவதற்கு விரும்பாத அந்த குலப்பக்கார கூட்டத்துக்கு எதிராக வாழ்க்கை போராடுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் அங்கே சனி கொலை செய்யப்படுவதனை விடவும் சமுதாயத்தின் ஐக்கியம் முக்கியமானது என்று குரவான் சொல்லுகிறது இரண்டு சாராருக்கிடையிலே மனக்கசப்பு குரோதம் யுத்தம் மூன்று கொண்டு போனால் அது ஒரு சொற்று நோயாக மாறி சமுதாயத்தில் இருக்கின்ற பலரையும் பாதிக்கும் என்று அல்லாஹு தாலாவுக்கு நன்கு தெரியும் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறான் அல்லாஹு தாலா உங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலாவுடைய அருள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களாக இருந்தால் சண்டை இட்டுக் கொண்டிருக்கின்ற இரண்டு சாராருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் இன்று முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹு தாலாவுடைய தூரமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய என்றால் அதற்கான பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் ஐக்கியம் இல்லை ஒற்றுமை இல்லை சண்டை சச்சரவு பிளவு கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடு இருக்கக்கூடாது என்பது அல்ல சகாபாக்களுக்கு மத்தியிலேயே பல அம்சங்களிலே கருத்து முரண்பாடு இருந்தது இடையிலே கருத்து முரண்பாடு இருந்தது கருத்து முரண்பாட்டை இஸ்லாம் வரவேற்கிறது மாத்திரமல்ல அது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது என்று சொல்லுகின்ற குரான் என்று சொல்லுகின்ற இஸ்லாம் கருத்து முரண்பாட்டை பிளவாகவும் பிரச்சனையாகவும் மோதலாகவும் சந்தையாகவும் சச்சரவாகவும் மாற்றிக் கொள்கின்ற சமுதாயத்தை கடுமையாக சாதி இருக்கிறது அல்லாஹு குரானிலே சொல்லுகின்றான் நீங்கள் மார்க்கத்தை நிலை நாட்டுங்கள் ஆனால் அந்த மார்க்க விஷயத்திலே பிளவுபட்டுக் கொள்ள வேண்டாம் என்று குரான் தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலாவுக்கு நன்கு தெரியும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட போய் இஸ்லாமிய தாவாவை செய்ய போய் முஸ்லிம் சமுதாயம் எதிர்காலத்திலே நன்றாக புலவப்பட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் என்று அல்லாஹு தாலாவுக்கு நன்கு தெரியும் என்பதனால் அவன் சொல்லுகின்றான் ீன்ார்க்கத்தை நிலைநாட்டுங்கள்லாமியாவா செய்ய போகின்றோம் சமூக சேவை செய்ய போகின்றோம் அரசியல் செய்யப் போகின்றோம் எல்லாமே கட்டாயம் வேண்டிய விஷயங்கள் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலே அது பிளவாக பிரச்சனையாக சண்டையாக மாறிவிடுகிறதோ அந்த நேரத்தில் அவற்றை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் அவர்கள் சமுதாயத்துக்கு செய்கின்ற பெரிய ஒரு சேவையாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அருமை சகோதரிகளே பெரியார்களே ஒரு தடவை அசூலாகும் செல்லல்லாகும் அலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அடியார்களுடைய நல் அமல்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றன ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹு தாலாவிடத்திலே மனக்குகள் அடியார்களுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா சகலருடைய நன்மைகளையும் நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் ஆனால் இரண்டு பார்த்து சொல்வான் அந்த இரண்டு பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள் அந்த இரண்டு பேரும் சமாதானம் செய்து அவர்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களுடைய நல்ல அமல்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டேன் என்று அல்லாஹு தாலா மலக்குகளை பார்த்து சொல்வதாக அருமை ரசூல் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று எத்தனையோ வகையான குழப்பங்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் மாத்திரம் அல்ல எவ்வளவு தூரம் வடிவங்களை எடுத்திருக்கிறது முரண்பாடுகள் என்று சிந்தித்து பாருங்கள் கடந்த வாரம் இந்த இரண்டு மூன்று திறங்களுக்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பவர்களே முஸ்லிம் சமுதாயத்தின் பள்ளிகளுக்கு கல்லறிந்து பள்ளிகளின் மீது மரங்களை வெட்டிவிட்ட சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கவில்லையா பள்ளி வாயிலுக்குள் புகுந்து அங்கிருக்கின்றவர்களை கொலை செய்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கவில்லையா முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களை எல்லாம் நையாண்டி பண்ணுகிறார்கள் சமாதானத்தின் மார்க்கம் என்று சொல்லுகின்றீர்களே நீங்கள் உங்களுடைய சார்ந்தவர்களையே நீங்கள் பொறுத்துக்கொள்ள தயாராக இல்லை எங்களுடைய கருத்து முரண்பாடுகளையே மிக பயங்கரமான உருவங்களாக மாற்றி இருக்கிறீர்கள் அப்படி இருக்க முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆகிய எங்களை நீங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வீர்கள் உங்களை இந்த நாட்டில் வாழவிட்டால் எதிர்காலத்தில் எங்களோடும் இப்படித்தானே நடந்து கொள்வீர்கள் என்று அவர்கள் பகிரங்கமாகவே கருத்துக்களை வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்து விட்டோம் நாங்களே இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் தவறாக புரிவதற்கு நாங்களே காரணமாக அமைந்திருக்கிறோம் இஸ்லாத்துக்குள் முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழைவதற்கு நாங்களே வேலிகளை கோட்டுக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்பது சாந்தி சமாதானத்தின் மார்க்கம் அல்ல என்பதை நாங்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய தீனுக்கு களங்கம் கட்டித்துக் கொண்டிருக்கிறோம் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எங்களை எல்லாம் எழுப்பி உங்களுடைய சாந்தி சமாதான மார்க்கத்தை இந்த உலகம் இங்கும் நீங்கள் பரப்பினீர்களா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன பதிலை சொல்ல இருக்கிறோம் காவிர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எங்களுக்கு பக்கத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய நடத்தையை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவதற்கான விருப்பம் எங்களுக்கு இருக்கவில்லை காரணம் அவர்கள் அற்பமான விடயங்களுக்காக அந்த அற்பமான விடயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி தங்களுக்கு மத்தியிலே சர்ச்சைப்பட்டுக் கொண்டு கொலை செய்து கொண்டு விமர்சித்துக் கொண்டு கும்பிரசுரங்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டு பகிரங்கமாக மேடைகளை எல்லாம் அமைத்து தங்களுடைய கருத்து முரண்பாடுகளை எல்லாம் அம்பலப்படுத்திக் கொண்டிருந்த காட்சிகளை பார்ப்போம் யா அல்லா இவர்களை பார்த்து உன்னுடைய மார்க்கத்துக்குள் நாங்கள் போகவில்லையே என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே யார் குற்றவாளிகளாக மாறுவார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம் அருமை சகோதரர்களே பெரியார்களே கருத்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் சகாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து முரண்பாடு இருந்ததுலாக செல்லல்லாக செல்லும் அவர்கள் சென்றது உடலோடு மாத்திரம் உடலோடும் உயிரோடுமா அல்லது அவர்களுடைய உயிர் மாத்திரமா சென்றது என்ற விஷயத்திலே சகாபாக்களுக்குட்பாடான ஒரு விஷயம் அகிதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலே ஒரு கிளை அம்சத்திலே கருத்து முரண்பாடு இருந்தது யாரும் எவரையும் பார்த்து காபர் என்று சொல்லவில்லை மசாலாக்கள் அப்துல்லா உமர் காலான அவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருந்த யாரும் எவரையும் வழிகேடர் என்று சொல்லவில்லை காவிர்கள் என்று சொல்லவில்லை சகித்துக் கொண்டார்கள் அறிவோடு பார்த்தார்கள் விரிந்த மனப்பாங்கோர் விஷயங்களை அணுகினார்கள் அதனால் உன்னத ஒரு சமுதாயமாக மாறினார்கள் அருணை சகோதரர்களே எந்த தூரம் இஸ்லாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது என்றால் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவர் மீது அன்பு கொள்ளாத வரைக்கும் நாங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியாது என்று சொன்னார்கள் நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டீர்கள் நீங்கள் பரஸ்பரம் ஒருவர் இன்னொன்று நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவராக மாட்டீர்கள் ஒரு முஸ்லிம் சிறப்பு பண்பு அவன் உலகத்திலே தன்னுடைய கொள்கையை ஏற்றிருக்கின்ற அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்தினால் நேசிப்பான் அவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்தையும் துன்பத்தையும் தனக்கு வந்த கஷ்டமாக அவன் பார்ப்பான் அது அவனுடைய ஈமானுடைய ஜோதியின் வெளிப்பாடாக இருக்கிறது நாம் அனைவரும் இஸ்லாம் என்ற கொடியின் கீழ் இருக்கிறோம் எந்த இயக்கத்தை யாரும் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஜமாவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அறிவு பின்புலத்தின் காரணமாக அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட சில விஷயங்களின் காரணமாக அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவர்களை அணுகி நிதானமாக கவனமாக கருத்து செய்ய வேண்டும் சகோதரரே வாருங்கள் அமருங்கள் நாங்கள் இரண்டு பேரும் கருத்து செய்வோம் உங்களுக்கு இந்த விஷயத்திலே தெளிவிருப்பதாக தெரியவில்லை ான் தெரிந்தான் பே வேண்டும் குரான் கற்றுகிறது அப்படிய நிலைமை இருக்கிறது மற்றவர்களை தாறுமாறாக விமர்சிப்பது காதிர்கள் என்று சொல்லுவது மடையன் என்று சொல்லுவது மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பது பகிரங்கமான துன்புரங்களை எல்லாம் வெளியிடுவது ப்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பது அன்பு அல்ல இரக்கம் அல்ல ஆவேசம் குரோதம் வெறுப்பு துவேசம் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்ற உணர்வு ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் அப்படி யோசிக்க மாட்டான் சத்தியம் உண்மை என்பது என்னுடைய வாயிலிருந்து மாத்திரம்தான் வர வேண்டும் என்று சிந்திப்பவன் அல்ல முஸ்லிம் என்னுடைய எதிரியினுடைய வாயிலிருந்தாவது உண்மை வெளிவர வேண்டும் என்று மிகவும் விரிந்த கண்ணோட்டத்தோடு சிந்திப்பவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் தற்போது அப்படி அல்ல தன்னுடைய கருத்தில் இல்லாத மற்றொருவன் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற உலகத்திலே வாழ்கின்றோன் சகோதரிகளே தன்னுடைய எதிரிக்கு தனது மாற்று கருத்துள்ள ஒருவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் பார்த்து ரசிக்கின்ற அதனை பார்த்து சந்தோஷப்படுகின்ற அதனை மற்றவர்களிடத்திலே சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிலைக்கு ஆகிவிட்டான் என்றால் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்திலே இமான் கிடையாது நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்ளும் வரைக்கும் என்று சொன்னார்கள் மற்றவர்களுக்கு அறிவு தெளிவு கிடைக்க வேண்டும் அவர்கள் அவர்களும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்தால் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே பிளவுகளுக்கு அடிப்படையான காரணங்கள் இரண்டு இருக்கின்றன முதலாவது காரணம் அறிவியனம் அறிவிலே சொல்லுவார்கள் தங்களுக்கு தெரியாதவற்றினுடைய எதிரிகளாக மக்கள் இருக்கிறார்கள் என்று அரவிலே சொல்லுவார்கள் இயக்கத்தை சேர்ந்தவர் கட்டாயம் மற்ற இயக்கத்தவர்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை அந்த இயக்கத்தை கால சூழ்நிலைகளை சரியாக விளங்கி இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அவர்களை விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் அவருக்கு வர மாட்டார் கற்பனையில் இருந்து கொண்டு ஏதோ தனக்கு கிடைத்த சில தகவல்களை வைத்து மற்றவர்களை விமர்சிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் நாங்கள் பெரும் அநியாயம் செய்துவிட்டோம் அது யாராக இருக்கலாம் முதலாவது காரணம் அறிவீனம் கருத்து முரண்பாடுகள் அதிகமாக காரணம் அது இரண்டாவது காரணம் ஆங்கிலத்திலே ஈகோ என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு மனிதனத்திலும் இருக்கின்ற தனிப்பட்ட பலகீனம் இஹலாஸ் இல்லாத நிலை நான் மாத்திரமே முதன்மையானவனாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் எனக்கு மாத்திரம் தான் மதிப்பு கிடைக்க வேண்டும் எனக்கு இருக்கின்ற பாரம்பரிய மதிப்பும் மரியாதையும் இழக்கப்பட்டுவிடக்கூடாது என்னைத்தான் சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மதிக்க வேண்டும் எனக்கு மாத்திரம் தான் அறிவு இருக்கிறது என்ற தனிப்பட்ட பலகீனத்தின் காரணமாக சமுதாயத்திலே இருக்கின்ற பலரும் குழவுகளுக்கு வழிவகுக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அருமை சகோதரர்களே மார்க்கத்தை வைத்து விளையாடி தங்களுடைய சுயத்தை இஸ்தாசிப்பதற்காக வேண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே அதிகமாக ஜவாபு சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அந்த வகையிலே எந்தளவு தூரம் இஸ்லாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது என்றால் ஒரு சுண்ணத்தான அமலை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த சுண்ணத்தான அமல் உணவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் என்று கண்டால் அதனை விட்டுவர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு தடவை நீங்கள் குரானை சந்தர்ப்பத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு மத்தியிலே சுமூகமான ஒரு உறவு இருக்கும் வரைக்கும் நீங்கள் அதனை படித்துக் கொண்டிருங்கள் ஓதிக் கொண்டிருங்கள் குரானுடைய விளக்கங்களிலே உங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலே அதனை விட்டுவிட்டு நீங்கள் எழுந்து சென்று விடுங்கள் என்று தசுல்லி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குரானை ஓடுவதை விடவும் சமுதாயத்தின் ஐக்கியம் மிக முக்கியமானது சமுதாயத்தின் ஒற்றுமை அடிப்படையானது ஒரு தடவை அரபு நாட்டிலே நடந்த ஒரு அண்மை காலத்து சம்பவத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் தமுதானுடைய ஒரு காலம் அங்கே ஒரு பள்ளியிலே ஒரு பெரிய இமாம் நுழைந்து பார்க்கின்றார் அங்குள்ள மக்கள் வரும் தராவேக தொழுகையினுடைய ரக்காயத்துக்கள் சம்பந்தமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட சில ரக்காயத்துக்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சாரார் இல்லை அந்த ரக்காயத்துக்கள் அல்ல இவைதான் ரக்காயத்துக்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த இமாம் அந்த பள்ளி வாயிலுக்குள் நுழைந்து சொல்லுகிறார் தராவேக தொழுவது என்பதற்கு அமல் ஆனால் ஒற்றுமையாக இருப்பது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு பரலு எனவே ஒரு பரலு ஒரு சுண்ணத்தை செய்ய போய் ஒரு பரவு நாசமாக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்திலே தொழுவதனை விடவும் வீடுகளுக்கு கலைந்து செல்வதுதான் சிறப்பானது என்று சொல்ல அவர்கள் அனைவரும் பள்ளி விட்டு சென்றதாக நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் அருமை சகோதரிகளே எவ்வளவு தூரம் இஸ்லாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் முழு ஐக்கியப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை துவம்சம் செய்வதற்கு இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு அரபு நாடுகள் அனைத்துமே தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவுக்கு என்ன பெயர் யுனை ஸ்டேட் ஐக்கிய ராச்சியங்கள் பிரித்தானியாவுக்கு என்ன பெயர் யுனை கிங்டம் ஐக்கிய ராச்சியங்கள் ஈரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய சங்கம் இவர்கள் அனைவரும் தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அனைத்து முரண்பாடுகளையும் மறந்து யூதனே கிறிஸ்தவனே என்றெல்லாம் மறந்துவிட்டு ஐக்கியப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களாகிய நாங்கள் மாத்திரம் எமது நாடுகளினுடைய எல்லைகளுக்குள் புகுந்து கொண்டு அரசியல் ரீதியான இந்த உணர்வுகளால் உங்கப்பட்டவர்களாக நாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் இணையாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் தோல்விகள் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அருமை சகோதரிகளே பெரியார்கள் முஸ்லிம் சமுதாயம் ஐக்கியப்பட வேண்டுமாக இருந்தால் அடிப்படையாக ஒரு வேலையை செய்ய வேண்டும் எமது அடிப்படையான பிரச்சனைகளிலே எமது கவனத்தை செலுத்த வேண்டும் கருத்து முரண்பாடான விஷயங்களிலே பேசுவதன் மூலமாக இன்னும் இன்னும் பிணவுகள் என்ற நிலை இருப்பதனால் கட்டாயமாக உடனடி பிரச்சனைகளிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எத்தனையோ பேர் ஐவேளை தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் ஜக்காத்து கடமையாக நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் லஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று பலரை பார்க்கின்றோம் முஸ்லிம் சமுதாயத்தின் குடும்ப நிறுவனம் என்பது கவலைக்கிடமான ஒரு நிலையை அடைந்துவிட்டிருக்கிறது அதிகரித்துக் கொண்டு போகிறது தலாக்குகள் அதிகரித்துக் கொண்டு போகின்றன இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒழுக்கக்கேடு தலைவிருக்காடுகிறது கல்வியிலே நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றோம் எமக்கும் அந்நிய சமுதாயங்களுக்கும் இடையிலான உறவுகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இப்படியான சந்தர்ப்பத்திலே இவற்றில் தான் எமது முழு கவனமும் செலுத்தப்பட தவிர கருத்து முரண்பாடான இரண்டாம் பட்சமான அம்சங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் உருப்பட மாட்டாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அருமை சகோதரர்களே எமது வாழ்க்கையிலே நாம் ஒற்றுமைப்படுவதற்கும் ஐக்கியப்படுவதற்குமான வழிகளை பற்றி சிந்திப்பது அடிப்படையான கடமையாக இருக்கிறது சமுதாயத்தை ஐக்கியப்படுத்துவாயாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற கருத்து முரண்பாடுகளின் பொழுது விட்டுக் அன்போடும் பரஸ்பர புரிந்துணர்வோடும் விஷயங்களை அணுகுவதற்கான பாக்கியத்தையும் விரிந்த மனதையும் நீங்கள் அனைவருக்கும் தந்தொருள்வாயாக நல்ல தெளிவான அறிவையும் இஸ்லாத்தை பற்றிய விளக்கத்தையும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கின்ற தன்மையும் எங்களுக்கு தந்தொருள்வாயாக எந்த ஒரு கருத்து முரண்பாடு வந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய பலஹீனங்கள் என்று பார்க்காமல் முஸ்லீம் சமுதாயத்தின் பொதுவான தன்மைகள் என்று பார்த்து விஷயங்களை அணுகுவதற்கான பக்குவத்தையும் மனோநிலையை அனைவருக்கும் தந்தொருள்வாயாக யார் எல்லா சர்வதேச யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் நீ கலை உறவினர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக